ணேயாம மேவிரம் பேமரியஜ்ராங்கை வாசி வசேமேவி தஞ்சாயுந்திரோ விரதூஷா விவே நோரி ஸ்வதி நோஸஸ்பதிர் ஓம்ஷா முண்டோபுண்டம் இரண்டாவது ஃண்டண்டம் முதல் மந்திர தியம் மந்திர கவயப்ப पंथा ேத்தியக்காஷவன் சுத்தியலோகேச்சாரியராஹிஸ்மர்ஷி அபராவி வை இந்த பகுதியிலே விரிவாக விளக்க தொடங்கி இருக்கிறார் சற்று விரிவாக அபராவித்யாவில் இப்போ பேசக்கூடிய பகுதி சடங்குகள் பற்றிய பகுதி ஹோமங்களை பற்றிய பகுதி அக்னி உபாசனையை பற்றிய விஷயம் அக்னியை பூஜை பண்ணுறது அக்னியை ஆகுதியால் பூஜை பண்ணுறது அப்புறம் வார்த்தைகளால ஸ்தோத்திரங்களால பூஜை பண்றது அக்னியிலேயே தியானம் பண்றது எல்லாருக்கு அக்னி தான் தேவத்தை அக்னி மீலே புரோஹிதம் ஈடே ருக்வேதத்தோட முதல் வாக்கியமே அக்னின்னு ஆரம்பிக்கிறது வேதங்களுடைய முதல் சப்தமே அக்னி அக்னிம் ஈடே அக்னியை பூஜை பண்றேன் அப்போ இந்த எதுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் ஒரே சடங்குகள் ரிச்சுவல்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா எல்லா ரிச்சுவல்ஸ் இந்த ரிச்சுவல்ஸினுடைய ப்ளஸ் மைனஸை பற்றி பேச போகிறது அபராவித்யாவினுடைய குணம் என்ன அபராவித்யாவினுடைய தோஷம் என்ன எல்லாம் சொல்ல போகிறார் அங்கிரஸ் இப்போ நம்ம பார்த்துட்டோம் இதை அபராவித்யாவை அபராவித்யாவை பிரித்து புரிஞ்சுன்னிட்டோம் காயிக்க வாட்சிக்க கர்மாணி மானசம் கர்ம ஞ்சிக்க சகுண பிரம்ம உபாசனை எல்லாம் அபராவித்தியதான் கடவுளை வழிபடுவது பூஜை பண்ணுறது ஜபம் பண்ணுறது பிரதட்சிணம் பண்ணுறது நமஸ்காரம் பண்ணுறது இதுக்கான இதை பற்றின அறிவை தெரிஞ்சு கொண்டு பண்ணுறோம் இல்லையா எப்படி நம் பூஜை பண்ணணும் எப்படி பிரதக்ஷணம் பண்ணணும் எப்படி நமஸ்காரம் இதெல்லாம் அபராவித்யாதான் ஆஹா ஹோமம் சடங்குகள் பூஜைகள் பாஹ்யமான பூஜைகள் ஆந்தரமான தியானங்கள் உருவக்கடவுளை மனதிலே ஆழ்ந்து தியானம் பண்ணுவது அபராவித்யா சுருக்கமாக சொன்னால் எங்கே திரிப்புட்டி இருக்கோ அங்கே அபராவித்யா ஆக தியானம் பண்ணுறவன் தியானிக்கப்படுற பொருள் தியானம் இன்னும் சுருக்கமாக சொன்னால் எங்கே துவைத்தம் இருக்கோ டுவாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த துவைத்தம் இருக்கோ அதெல்லாம் அபராவித்யா துவைத்த ஞானத்தை கொடுக்குற வித்தியெல்லாம் அபராவித்யம் கடவுள் வேறே நீ வேறே பகவான் வேற பக்தன் வேறேன்னு சொல்லி கொடுக்குற ஞானமே அபராவித்யாதான் அப்போ உங்களுக்கு சுலபமாக புரிஞ்சிடும் கடவுளும் நானும் ஒன்று துவைத்தம் பரிபூர்ண துவைத்தத்தை நீக்கிற வித்தியை தான் பராவித்யான்னு பலமுறை சொல்லிவிட்டேன் இருந்தாலும் இது புரியறதுக்காக திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன் இப்போ இந்த அப்பராவித்யாவை ரெண்டு விதமாக பண்ணலான்னு பார்த்தோம் தர்ம காமத்துக்காகவும் அப்பராவித்யா கர்மங்களெல்லாம் உபாசனையெல்லாம் உபயோகப்படுத்த முடியும் ஆக அர்த்த காமம் அர்த்த காமத்துக்கு அர்த்தத்துக்காக கர்மாக்களை பண்ணலாம் உபாசனை பண்ணலாம் அர்த்தத்துக்கான காய்க்க வாச்சிக்க மானச வியாபாரம் சாஸ்திரிய வியாபாரம் அர்த்தப்பிராப்திக்கான அர்த்தப்பிராப்தினா என்னர்த்தம் பொருளை எல்லாம் வந்து என்ன வீடு வேணும் சர்வெண்ட் வேணும் பெட்ஸெல்லாம் நல்லா இருக்கணும் இல்லையா நாய்க்குட்டி கிளி பறவை எல்லாம் இருக்கே இதெல்லாம் இதுக்கெல்லாம் மந்திரம் எல்லாம் நம்ம வீட்டை சுற்றி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் மந்திரங்கள்லாம் இருக்குது இந்த கொசு கடிக்காமல் இதெல்லாம் இந்த உபத்ரமெல்லாம் இருக்குன்னா அதுக்கு இன்னும் இருக்குது தத்தோபூத பிரேத பிஷாச்ச ப்ரம்மராட்சச யூதாக்கினி டாக்கிணி சர்பஸ்வாபத விரச்சிகதஸ்கர ஆத்யுபத்ரவாத்யுபாத்தா சர்வேஜ்வல்தம் பசியந்தூ மாம் ரக்ஷந்தூ நம்மள சுற்றி என்னெல்லாம் இருக்குது என்ன கண்ணில் கொல்லி வைக்க அப்படின்னு கண்ணெல்லாம் வந்து திருஷ்டி வேற எல்லாம் பயமாதிரி வீட்டில் செங்கல்லாம் கட்டி தொங்க விட இன்னா கள்ளத்தை கட்டி தொங்க விட்றான் எலுமிச்சம்பழத்தை கட்டி தொங்க விடுறோம் பூஷணிக்காய் இருந்து ஆசிரமத்து வாசலில் கூட ஒன்று இருக்குது ரெண்டு பக்கம் இருக்கும் ரெண்டு பூஷணிக்காய் படம் எல்லாம் வேண்டும் நமக்கே சுவாமி உங்களுக்கு ரொம்ப கண்ணு போட்டுவிடும் திருஷ்டி சுற்றுட்டுமான பரவாயில்ல எல்லாம் தட்சிணாமூர்த்தி பாதத்தை நினைச்சாலே போகிறோம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது என்ன கதோ பூத பிரேத பிசாச்ச பிரம்மராட்சச யக்ஷமதூத யமதூத்த ஷாக்கினி டாக்கினி சர்ப்ப சர்ப்பனா என்னது பாம்பு ஸ்வாபதனை நாய்க்கடி சர்ப ஸ்வாபத விரச்சிக்க தேடு தஸ்கராதி திருடு திருடை உபதிரவா ஆதி அப்புறம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா மாமியார் நாத்தனார் எல்லாம் சேர்த்து ஆனால் எல்லாம் வந்து ஆதி உபதிரவாக உபகாத்தா சர்வே ஜுவலந்தம் பசியூ அப்படியே என்னை சுத்தி நெருப்பு எறிகிற மாதிரி அதுக்கு தெரியட்டும் சர்வே ஜுவலந்தம் பஷ்யந்து மாம் பஷ்யந்து ஜுவலந்தம் மாம் பஷ்யந்து அப்படியே நான் ஜுவலிச்சுருக்கேன் என்னை பாரு ஓடி போயிடும்னா ஜுவலந்தம் பஷியந்து மாம் ரக்ஷந்தூ சர்வான் மகாஜனான் ரக்ஷந்தூ அப்படி சொல்கிற பழக்கம் எதுக்கு சொல்கிறோம்னா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வழி இருக்குது அர்த்தப்பிராப்திக்காக நம்ம வந்து காய்க்க வாச்சிக்க மானச கர்மத்தை பண்ணலாம் அப்புறம் காம பிராப்திக்காக காய்க்க வாச்சிக்க மானச கர்மங்களை பண்ணலாம் அப்புறம் என்னத்துக்கு நான் காம ரெண்டு தான் அர்த்தம் காமம் அப்புறம் என்ன சொன்னோம் தர்மத்துக்காக தர்மத்துக்காகவே தர்மத்தை பண்ணலாம் அது ஒரு விசேஷம் காய்க்க வாச்சிக்க தர்மத்துக்காகவே காய்க்க வாச்சிக்க மானச கர்மங்களை பண்ணுறது அப்படி பண்ணுற போது நம்ம பக்குவம் அடைய ஆரம்பிக்கிறோம் சாதன சதுஷ்டய சம்பத்தி வர ஆரம்பிச்சுடும் அப்புறம் என்னன்னா அந்த ஜான தர்மத்துக்காகவே சொல்லும்போது சாதன சதுஷ்டய சம்பத்தியர்த்தம் சித்தசுத்தியர்த்தம் கர்மாணி மோஷ யோகியதா சித்தியர்த்தம் அமிர்தத்விராப்தி யோகியதா சித்தியர்த்தம் வேதாந்த சிரவண மனநிதித் தியாசனேஷு சந்நிஷ்டா சித்தியர்த்தம் ஜபம் கரிஷ்யே அதுக்காக பண்ணுற காய்க்க வாட்சிக்க மானச கர்மங்கள் அதுவும் அபராவித்தியம் தான் ஜப்பம் பண்ணுறது அபராவித்தியாதான் ஓன் அப்படியா அபராவித்யாவை பிடித்தாது அப்படினு நினச்சிக்க விடாது அபராவித்யா வந்து அந்த லோக்கத்தில் உலகத்தில் கண்டதெல்லாம் காலம்புற எழுந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறத விட இந்த அபராவித்தியா உத்தமமான அபராவித்யா அது தப்பே இல்லை சரி இந்த யோக்கியத்தைக்காக சொல்லியிருக்கு அது மாதிரி வேதத்தில் இருக்குது இன்னும் விஷயம் ஒன்று சொல்கிறேன் இந்த கர்மாக்கள்லாம் என்ன சொல்லியிருக்கு கர்ம விஷயங்கள்ல கர்மத்தோட குணம் என்ன தோஷம் இப்போ கர்மாவை எடுத்துன்னு கர்மாவை தான் பேசப்படும் வேதத்தில் வந்து நிறைய பகுதி அதுதான் வேத பூர்வ முழுக்க ஒரே ரிச்சுவல் காய்க கர்மாணி வாச்சிக்க கர்மாணி மானச கர்மாணி திரும்ப திரும்ப இந்த உடம்பால் செய்கிற கர்மத்தையும் வாக்கால் செய்கிற கர்மத்தையும் மனசால் செய்கிற தியானாதி கர்மங்களையும் தான் வேத பூர்வம் முழுக்க உபதேசம் பண்ணியிருக்கு இது எப்படின்னு கேட்டால் இப்போ வந்து வியாதி நீங்கிறதுக்காக வேண்டி இப்போ வந்து கேன்சர் இருக்குது கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா இல்லையா இருக்குது என்னது கீமோ தெராப்பி இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு இது நடந்துட்டுருக்குன்னு தெரியும் நமக்கு இப்போ அவ்வளோ தூரம் அது பிரசித்தமாக இருக்கு கீமோ தெராப்பி இந்த கீமோ தெராப்பினால கேன்சர் க்யூர் ஆகுமான்னா ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்போ வந்து அந்த கீமோ தெராபி பண்ணினால் என்ன ஆகும்னா அந்த கேன்சர் அந்த இதெல்லாம் அந்த கிருமிகள்னால் நிறைய குறையும் வாஸ்தவ தான் ஆனால் அதோடய எஃபெக்ட் என்னன்னா தலைமுடி கொட்டும் பசிக்காது சரியாக தாங்க முடியாது வலி வேதனை தாங்க முடியாது அதனுடைய நன்மை என்னது கேன்சர் க்யூராகுது ஆனால் அதனுடைய கஷ்டமெல்லாம் என்னது சைடு எஃபெக்ட் என்ன இப்படிலாம் இருக்குது ஆனால் அதுக்காக பண்ணாமல் இருக்க முடியுமோ நமக்கு வாழணும்னு ஆசை பிறவியை டிவி பார்க்கறதுக்காக என்ன புண்ணியம் பண்ணி மோட்டத்துக்காவா வாழணுங்கிற ஆசை இருக்குது இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ மீண்டும் இந்த டிவியை பார்க்க முடியுமோ இந்த வாய்ப்பு தமிழ்நாட்டில் பிறவி கிடைக்குமோ அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம வந்து இந்த ஜென்மாவை எப்படியாவது காப்பாற்றிக்கணும்னு பாவம் நிறைய பேர் சிரமப்படுறாங்க அது ஏதோ ஒன்று உடம்பை காப்பாற்றிக்கணுங்கிற ஆசை இருக்குது உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்கான பர்பஸ் என்ன உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேனர் ரொம்ப அவர் முதல்ல என்னது இது உடம்பு அப்படின்னர் அப்புறம் இல்லை இல்லை இதுக்குள்ளதான் வஸ்து இருக்கப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இருக்கு இதுதான் அப்புறம் உடம்பின் உள்ளே கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே இருக்கட்டும் நம்ம விஷயம் என்னன்னா கர்மாவனால குணமும் இருக்கு தோஷமும் இருக்கு கர்மா என்ன பண்ணும் கர்மாவனால் நன்மையும் நிறைய இருக்குது ஆனால் அதனால் ஒரு தோஷமும் இருக்கு எப்படி லைக் கீமோ தெராப்பி அப்படி சொல்லுவோம் கீமோ போல கீமோ வந்து நீக்கிறது கேன்சரை நீக்கிறதுன்னு சொன்னாலும் நிறைய சைடு எஃபெக்ட்டும் இருக்கு அதே மாதிரி இதுலேயும் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் சரி கீமோ தெராப்பில் ரேடியம் கொடுக்கலாமா எனக்கு என்ன கொடுத்தாலும் சரி எல்லாத்துலேயும் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்க தான் சரி அப்போ இந்த கர்மாவுக்குள்ள கர்மாவில் இருக்கிற குணதோஷங்களை எல்லாம் இப்போ இங்கே சொல்ல ஆரம்பிச்சுருக்கார் அதுதான் இந்த மந்திரத்தில் இருக்குது விஷயத்தை பார்க்குறான் நான் இப்போ பாருங்கள் முதல்ல பார்க்க வேண்டிய பதம் என்னென்னா இதனுடைய மெயின் சென்டென்ஸ் என்னென்னா ஹே சத்யகாமஹா தானி கர்மாணி ஆச்சரத இதான் மெயின் சென்டென்ஸ் நான் இப்போ ஒன்று ஒன்றையும் இப்படி முடிஞ்சால் ஞாபகம் இருந்தால் சொல்லுவேன் இல்லை ஞாபகம் நான் ஞாபகம் இல்லாமல் விட்டேன் நீங்கள் அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஹே சத்ய காமாஹா சத்திய காமாக ஓ சத்திய காமர்களே தானி கர்மாணி அந்த கர்மங்களை ஆச்சரத நன்றாக செய்யுங்கள் அப்படி சொல்லியிருக்கு இந்த உபனிஷத்துல இந்த சத்தியம்ங்கிற சப்தம் ஒரு ஒரு இடத்துலையும் அர்த்தத்தை கொடுக்கறது இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சத்தியத்துக்கு ஒரு அர்த்தம் பார்த்தோம் இதுக்கு முன்னால பகுதியில் பார்த்தோம் சத்யங்கிறதுக்கு பஞ்சபூதம்னு சொன்னேன் சத்து தியத்து சத்து தியத்துனா என்ன அர்த்தம் அதை நான் விளக்கி சொல்லலை சச்சாபத்துன்னு அந்த இன்னொரு பரிஷத்தையும் சொல்லியிருக்கு சத்து தியத்துன்னு சொன்ன இந்த காற்று ஆகாயம் காற்று சத்து தியெத்துன்னா அக்னி ஜலம் பிருத்திவி இந்த சத்தியங்கிறத வந்து பிரகதாரண்ய கோபனிஷத்தின் சொல்லி இருக்கிறது அது மூர்த்தம் அமூர்த்தம் ஆகாசமும் காற்றும் வடிவமற்றது நெருப்பும் பூமியும் தண்ணீரும் பூமியும் வடிவம் உடையது அது அமூர்த்தம் அதனால் மூர்த்தாமூர்த்த பிராமணம் என்று பிரகதாரண்ய கோபனிஷத்தில் ஒரு டாபிக் இருக்குது அவள் த சத்தியசிய சத்தியம் அப்படின்னு உபனிஷத்தை பேசும் அது சத்தியத்துக்கும் சத்தியமானது அப்படின்னு அந்த உபனிஷத்தில் சொல்லியிருக்கு ஆக சத்தியம்ங்கிறதுக்கு பொருள் அங்கே பஞ்சபூதன் பார்த்தோம் இப்போ சத்திய காமாகங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சத்தியம்னா வந்து கர்மபலன் அப்படின்னு அர்த்தம் கர்மஃபலன் இன்னும் சொல்ல போனால் அர்த்த காம காமாக அர்த்த காம காமாக அர்த்த காம காமாகான பணத்தையும் உலக இன்பத்தையும் புலனின் இன்பத்தையும் பொருளையும் புலனின்பத்தையும் விரும்புகின்றவர்களே அப்படின்னு கூப்பிடுறது வேதம் பொருளையும் புலனின் இன்பத்தையும் விரும்புகின்ற மக்களே இயற்கையாகவே பராக்கு பார்க்கின்றவர்களே புறத்தில்தான் இன்பம் இருக்கிறது என்று ஓயாது அதற்காக படாத பாடுபட்டு உழைக்கின்றவர்களே அப்படி அட்ரஸ் பண்றது ஹே சத்ய காமா காமஹம் உடையவன் காமஹை உடையவர்கள் சம்போதன பிரதமா விபக்தி சம்போதன பிரதமா பகுவச்சன் ஆகையினால காமஹ காமௌ காமா ஹே காமௌ காமா ராமசப்தவத் சத்ய காமா ஓ கர்ம பலனை விரும்புகின்றவர்களே நிறைய சடங்குகள் எல்லாம் பண்ணி அதோட பலனை அடையணும்னு ஆசைப்படுகின்ற ஜனங்களே தானி கர்மானி ஆச்சரத்த அதற்குரிய அந்த கர்மங்களை செய்வீர்களாக அந்த கர்மங்களை செய்வீர்களாக ஆச்சரத்தன அனர்த்தம் யூயம் ஆச்சரத்த மத்தியம புருஷ நீங்கள் எல்லோரும் செய்யுங்கள் என்ன கர்மங்களை செய்யுது அப்படின்னா நீ நினைச்ச பாரி கண்டதெல்லாம் பண்ணினா கிடைக்காது நீ திருஷ்டமா எவ்வளவோ கஷ்டப்படுற வாழ்க்கையில வந்து நான் வந்து நாயா ஓடி என்ன கழுதையா உழைச்சு மாடாக தேஞ்சிங்களா இதான் மனுஷனானுங்கிற வார்த்தையை தவிர சொல்லணும் நாயாக ஓடி நாய் இப்படி இப்படி ஓடினு இருக்கேன் நாய் மாதிரி ஓடி கழுத மாதிரி கஷ்டப்பட்டு மாடு மாதிரி உழைச்சி எல்லாம் இப்படிலாம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கர்மத்தை பற்றி பேசலை விடுஞ்செழுந்தால் காலையிலிருந்து எழுந்து ஆஃபீஸுக்கு போகிறது உத்தியோகம் பண்ணுறது அந்த கர்மத்தை சொல்லலை தானி கருமாணி ஆச்சரத்தை உங்களுக்கு நல்ல செல்வம் வேண்டுமா உங்களுக்கு நல்ல மனைவி வேண்டுமா உங்களுக்கு நல்ல குழந்தைகள் வேண்டுமா உங்களுக்கு நல்ல நண்பர்கள் வேண்டுமா உங்களுக்கு நல்ல உங்களை கவனிச்சிக்கிற நாய் வேணுமா எல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அதெல்லாம் செய்யறதுக்கு நீங்கள் இது மாத்திரம் செஞ்சால் போராது என்னென்னா யானி கர்மாணி மந்திரேஷு கவய அபஷியன் தானி திரேதாயாம் பகுதா கர்மங்கள் மந்த்ரேஷு மந்திரேஷுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் மந்திரங்களில் எந்த மந்திரங்களில் த்ரேதாயாம் பகுதா சந்தத்தானி த்ரேதாயாம்னால் என்ன அர்த்தம் ருக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் இது அத்தருணவேதம் மந்திரம் ஞாபகம் அத்தருணவேதம் யாகத்தில் யூஸ் பண்ணுறதே இல்லை ரொம்ப கம்மியாக சில மந்திரங்கள்ங்கிறாங்க அதனால் அதருணவேதமே சொல்கிறது திரேதாயாம்னு சொன்னால் என்ன அர்த்தம் கர்மத்தை அதிகமாக சொல்லக்கூடிய மூன்று வேதங்கள் த்ரெயி வித்யா வேதத்ரயி வேதத்ரையி பரானந்தான்னு ஒரு நாமாவளியே இருக்கு அதில் த்ரேதாயாம் த்ரேதாயாம்னா மூன்று வேதங்களுள் பகுதா பகுதானா எண்ணற்ற கர்மங்கள் சோமயாகம் வாஜபேய யாகம் பௌண்டிக யஜம் ல்லாமல் ஒருஷம் இருக்குது அஸ்வமேத யாக ராஜசூய யாக எண்டு லஸ்ன்னு அர்த்தம் பகுதானா என்ன அர்த்தம் கணக்கற்ற யாகங்கள் வேள்விகள் இருக்குது புத்திரன் வேணுமா புத்திரகாமேஷ்டி மழை வேணுமா நிறைய அன்னம் வேணுமா வாஜப்பேயம் எல்லாம் நிறைய பேர்லாம் வச்சுருக்காங்க வடநாட்டில்லாம் நிறைய திரிவேதி சதுர்வேதி சடர்ஜி முகர்ஜி வாஜப்பேயி வாஜப்பேயிங்கிறது பெரிய யாகம் தாஜப்பேயாஜி பூத்தோ மெஜோதிணியாகுதிரபதிசோமகிரகை அமுமேபைர்லோக்கம் அபிஜயதி இந்த ஹிணியபாத்திரம் மதோ பூர்ணம் ததாத்தின்னு சொல்கிற பாருங்கள் தினோ தீப காட்டுற போது அது இந்த வாஜப்பேயாக மந்திரம் தினம் இந்த பூர்ணகும்பீபம் காட்டுறாங்க இல்லையா ஹிணியபாத்திரம் மதோ பூர்ணம் ததாத்தி ஹிணியபாத்திரம்னா தங்கப்பாத்திரம் மதுன என்ன தேன் பூர்ணம் ததாதி தங்க பாத்திரம் நிறைய தேனை விட்டு கொடுக்குறேன் நீ சாப்பிடு அப்படின்னா இரண்ய பாத்திரம் மதோ பூர்ணந்தி மதவியோ சாணி ஏகதா பிரம்மண உபஹரதி ஆயுஷ் தேஜோ ததாதி யார் ஒருத்தன் இப்படி முறையா அக்னியை இப்படி உபாசனை பண்றானோ அவனுக்கு நல்ல தேஜஸ் நல்ல ஆயுஷ் இருக்கும் ஏகதைவயஜமான ஆயு தேஜோ பகுதா சந்தத்தானி பகுதானா என்ன அர்த்தம் சரி இதெல்லாம் யார் இந்த மந்திரங்களைலாம் சொன்னார்கள் வேத மந்திரேஷு கர்மாணி உபதிஷ்டானி இத்தியர்த்த வேதேஷு நிறைய கர்மங்களெல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கு இகலோகஃபலசித்தியர்த்தம் கர்மாணி பரலோகஃபலசித்தியர்த்தம் கர்மாணி இகலோகஃபலம்னா என்ன இங்கேயே நம்ம விழும்புகிற பலனை அடையிறத்துக்கான அதிருஷ்ட கர்மங்கள் இங்கேயே நம்ம இந்த உலகத்திலேயே அனுபவிக்கிறதுக்கான பலனை அதாவது இந்த இந்த வாழ்க்கையிலேயே இந்த சரீரத்திலேயே அனுபவிக்கிறத்துக்கான பலனை நம்ம விரும்புகிறோம் அந்த விரும்புகிறதுக்கான அதிர்ஷ்ட கர்மங்கள் கொஞ்சம் நல்லா கவனமாக புரிஞ்சுக்கணும் திருஷ்டமாகவும் நான் பண்ணுறேன் எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி யார் என்னெல்லாம் கொடுக்கணுமோ அங்கங்கெல்லாம் தட்சணையெல்லாம் கொடுத்து இல்லையா லௌக்கிகமாக சொல்லணும் இல்லையா ரெண்டு அர்த்தம் இருக்குது இங்கே வைதிகத்தில் மாத்திரம் தட்சணை இல்லை அங்கேயும் தட்சணை எல்லாம் இருக்குது கேபினட் இருக்குது அங்கே இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாருக்கு அங்கங்கே எங்கெங்கே தேவதை தேவதைகள்லாம் அங்கேயும் இருக்குது இதே தான் அப்படியே எல்லாம் வைதிக பரம்பரை தான் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது அவ்வளோதான் என்ன மந்திரமா அந்த தேவதைகள்லாம் பார்க்க இதாக இருக்கும் இருக்கும் இது ஒன்றும் பார்த்தாலும் அழுது ஒழிஞ்சுட்டே இருக்கும் கேட்டுகிட்டே இருக்கும் அவ்வளோதான் அங்கங்கே எல்லாம் கொடுத்து தேவதைகளை பற்றி நிறைய சொல்லியிருக்குப்பா யார் சொன்னா கவயகா கவையஹானா ரிஷயகா இதை கண்டு உணர்ந்திருக்கிறார்கள் மந்திர திரஷ்டாரா ரிஷயா மந்திரங்களை கண்டு உணர்ந்தவர்கள் ரிஷிகள் எல்லாம் வந்து நம்முடைய கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத மந்திரங்களெல்லாம் கிரகித்திருக்கிறார்கள் அந்த ரிஷிகள்லாம் நிறைய மந்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்க அதெல்லாம் நிறைய கர்மாக்கள்லாம் இருக்கு ரிஷய அப்பசியுன்னா என்ன அர்த்தம் மந்திரங்களில் எந்த கர்மங்களையெல்லாம் பார்த்திருக்கிறார்களோ ரிஷிகள் கவய மந்திரஷு யானி கர்மாணி அப்பஷியன் தானே திரேதாயம் பகுதா சந்தத்தானி இத்தியன்வயிகள் கவயன்னு என்ன அர்த்தம் ரிஷிகள் யானி கர்மாணி எந்த கர்மங்களையெல்லாம் மந்த்ரேஷு மந்த்ரங்களில் அபஷ்யன் கண்டு உணர்ந்திருக்கிறார்களோ அத்தானி அந்த கர்மங்கள் அனைத்தும் மூன்று வேதங்களுள் பகுதா சந்தத்தானி பலவாறாக பரவி கிடக்கின்றன பகுதா சந்தத்தானி ஆகையினால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹே சத்யகாமஹா தானி ஆச்சரத்தை நீங்கள் அதெல்லாம் விரும்பினீங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொன்னால் எல்லோரும் நீங்கள் என்ன பண்ணணும் அதை பண்ணணும் விடக்கூடாது சந்தியாவந்தனத்தை விடக்கூடாது வெக்கேஷன் லீவு விட்டாலும் சந்தியாவந்தனத்தையும் சமிதாதானத்தையும் விடவே விடாது அப்பாடா இன்னையிலேருந்து சந்தியாவந்தனத்துக்கு லீவு சமிதாதானத்துக்கு லீவு இனி ஒரு மாசத்துக்கு சந்தியாவந்தனம் சமிதாதானத்தின் தலையை சுத்தி ஆசிரமத்திலேயே போட்டாச்சு அப்படி இருக்கக்கூடாது பகுதா சந்த தானி தானின் ஆச்சரத்தை எப்படின்னா நியத்தம் ஆச்சரத்தை ப்ராப்பர்லி முறையாக செய்ய வேண்டும் நீங்கள் பார்க்கலாம் பூஜை எப்படி நடக்கிறதுன்னு பார்த்தா தெரியும் இப்படி பூஜையெல்லாம் பார்க்கறது உண்டோ நீங்கள் எந்த கோயிலையும் சரியாக பண்ணுறதுன்னு அவங்க மணி அடிப்பா இப்படியும் பார்த்துட்டு சொல்லிட்டே அவன் கோவிலு என்ன சொன்னா அவன் என்ன பதில் சொன்ன நீ அப்படி சொல்லிவிட்டான் நீங்கள் வெளியில் உங்களுக்கு தெரியாது ரொம்ப தூரமாக இருக்கா உள்ளுக்குள்ளே இருக்கு கர்ம கிரகம் அச்சா வெளியில் சத்தம் கேட்காது ஏதோ உள்ள மந்திரன்னு சொல்கிறாங்க போட்டுக்கு நீங்கள் நினச்சுன்னு சொல்லி அவன் எப்போ அப்படிதான் சொன்னதே கேட்கறது இல்லை இதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அன்னைக்கே பண்ணாதுன்னு சொன்னேன் அப்படி சொல்லிட்டே தீபாரம் பண்ணிகிட்டே இருப்பான் நான் எல்லாம் நேரில் பார்த்துருக்கேன் அதுதான் ரொம்ப தூரம் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் இருக்குங்க எல்லாம் இருக்குது அது மாத்திரமே எல்லாம் எசோக்தமாக பண்ணி ஆனும் அவரும் நல்லா பண்ணுறார் அது மரியாதை பண்ணும் இல்லை சொன்னத சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் சொன்ன எதோக்த காரி பெருமாளுக்கு ஒரு பேர் எதோக்தாரி தமிழ் அதுக்கு பேர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் படுனா படுத்துட்டாராம் எந்திரினா எந்திரிச்சு விட்டாராம் வானால் பைனாக பாயை சுருட்டி கொள்னார் பைனாக பாயில் கிடந்து கொள்ள சரி படுத்துக்கிட்டேன்றான் சொன்னவண்ணம் பக்தன் சொன்னவண்ணம் செய்த பெருமாள் இது வைஷ்ணவத்துல இதெல்லாம் பார்க்க முடியும் எல்லா இமோஷனும் அதில் கொண்டு வந்துருவாங்க தானி நியத்தம் ஆச்சர அத பண்ணு கிரமமாக பண்ணு தலையில அடிச்சுன்னு கர்மமே சமிதாதானம் பண்ணணுமே அப்படின்னு பண்ணாத சந்தோஷமா ஆனந்தமா இது நமக்குன்னு பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்தது தர்மத்துக்கா சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லி சந்தோஷமா ஆனந்தமா பண்ணு அது மாத்திரம் இல்லை சுக்ருத்தோகே ஏஷா வந்த சுக்ருத்திய லோகேனா என்ன அர்த்தம் சுக்ருத்த லோகே சுக்ருதோகேன்னு சொன்னால் சொல்கிறது கர்மஃபலம் கர்மஃபலேன்னு அர்த்தம் கர்மஃபலனை அடைவதற்குன்னு அர்த்தம் சுகிருத்த லோகே சங்கராச்சாரியர் லோகேனா போகம் கிர லோக்கியத்தை திருஷ்யத்தை புஜ்யத்தை இது கர்மஃலம் லோக்கா உச்சியத்தை சுகிருத்த ஸ்வயம் நிர்வர்த்தித்த கர்மண ரொம்ப சங்கரபாஷ விரும்பலை சொன்னால் பெருசாகிடும் சுக்ருத்தனு சொன்னால் தன்னால் செய்யப்பட்ட கடமைகளுக்கு கடமைகளுடைய தன்னால் செய்யப்பட்ட கர்மங்களுடைய லோகே பலனை அனுபவிக்க வேண்டுமென்றால் நீ செய்த கர்மங்களின் பலனை நீ நன்றாக அனுபவிக்க வேண்டும் என்றால் நீ கர்மங்களை முறையாக செய்ய வேண்டும் நீ இந்த உலகத்தில் எல்லாம் நல்லா இருக்கணும் சுவாமிஜி ஒரு நாளும் ஒரு குறைவும் வரக்கூட யாருக்கும் ஒரு காய்ச்சல் தலைவலி கூட வராமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது அதுக்காக ஏஷஹா வஹா பந்தா இதை ஒழுங்காக பண்ணுவ நிச்சயமாக கிடைக்கும் ஒன்றும் குறவில்லை வேதம் கேரண்டி கொடுக்கறது நீங்கள் நம்பிக்கையோடு பண்ண நாங்கள் பார்த்துருக்கோம் நிறைய பேர் இதை நம்பிக்கையோட பண்ணி பலனடைந்திருக்கிறார்கள் கிருஷ்ணரே சொல்கிறார் இல்லையா ஏழாவது அத்தியாயத்தில் சொல்கிறார் ஒன்பதாவது அத்தியாயத்தில் சொல்கிறார் யோ யோ யாம் யாம் தனும் பக்திரையா அர்ச்சித்துச் சீதி தச தச்சலாம் தாமே விதா சதயா ஸ்ரையா யுக்தராதனமீகத்தை லபத்தை சத்காமா விஹிதான்ஹிதான் ஆனால் ஒன்னு அந்தவத்து பலம் தேஷாம் தல்பேதாம் யார் யார் எந்தெந்த வடிவில் என்னை வழிபடுகின்றார்களோ அவரவர்களுக்கு நான் அந்தந்த வடிவத்தின் மூலம் அருள் புரிகிறேன் அவர்கள் அந்த அருளை பெறுவதன் காரணத்தினால் அவர்கள் மேலும் மேலும் நம்பிக்கையோடு என்னை போற்றி வழிபடுகிறார்கள் அவர்கள் எந்த தேவர்கள் மூலமாக பலனை விரும்புகிறார்களோ அந்த தேவர்கள் வாயிலாகவே தருகிறேன் ஆனால் அவர்கள் விரும்புகின்ற அறிவிலே குறைந்த அவர்கள் விரும்புகின்ற பலனும் மிக மிக குறைந்தது ஆக நிறைய பேர் ஆன்மீகத்தில் குழந்தைகளாகவே இருக்க போறத்தில் தெரிய போறது சுக்கிருத்த எல்லாருக்கும் இதேதான் இருக்கு எப்ப பார்த்தாலும் இது தனத்தைக் கொடு தானியத்தை கொடு இது பண்ணு ஒன்னும் கஷ்டம் வந்துட கூடாது ஒருத்தர் சொல்றாரு சங்கல்பம் பண்றவங்க சொல்ற உங்க நட்சத்திரம் பேர் சொல்லுவோம் சொன்னேன் அப்புறம் வந்து முக்கியமாக சொல்லுங்க நம்ம சிநேகித தசிய குடும்ப விசேஷத்தக ஆரோக்கிய சித்தியர்த்தம் ஸ்னேதனுடைய குடும்பத்துக்கு அவருக்காக கொஞ்சம் சேர்த்து கூட அப்படிங்கிறார் நல்லது நல்ல எண்ணம் தானே இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது வந்து எண்பத்தஞ்சி வயசு தாத்தா என்ன நம்ம சக்ஷு ஸ்ரோத்ரம் சமெக் பவத்து அப்படின்னு பிரார்த்தனை பண்ணால் பகவான் என்ன சொல்லுவார் நான் அந்யாயமாக இத்தனை வருஷம் இதை தேய் தேய் தேய்ச்சிருக்கே நீ தேய்ச்சி விட்டு வந்து இப்போ கண்ணு நல்லா இருக்கணும் காது நல்லா இருக்கணும் மூக்கு நல்லாயிருக்கணும் நியாயமாவது கேள்வி தொலை அப்படின்னு பகவான் சொல்லிட்டு ஆரம்பிச்சோம் ஏதோ சின்ன பையனாக இருக்கிற போது கேட்டேன் நியாயம் வயசு எண்பத்தஞ்சாச்சும் அதெல்லாம் போகிற நேரத்தில் வந்து கொஞ்சம் இதாக கொடுக்கப்படாதா பகவானே என்ன குறைஞ்சா என்னென்னா இதோட மகிமை தெரிகிற போது போயின்ட்டு இருக்குது பருவம் விசேஷம் இந்த உடம்போட பெருமை தெரிகிற போது உடம்பு வீக்காயின்னு இருக்கு என்ன பண்றது வீக்காக போதும் உடம்பு பெருமையே தெரிகிறது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கப்படாதா இந்த மாதிரி உபநிஷத்தெல்லாம் படிக்கலாம் நமக்கு ஆரோக்கியம் வந்தால் உபரேஷத்தை அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி இப்போ என்ன எல்லோரும் என்ன பண்ணுறதுனா சுவாமிஜி எல்லாம் வந்து செட்டில் ஆட்டும் அப்புறம் வந்துவிடுறேன் வந்து என்ன எல்லா குடும்பமெல்லாம் எல்லா குழந்தைகள்லாம் எல்லாம் செட்டில் ஆகி அவள் அங்கங்கே இருந்து அதுக்கப்புறம் எனக்கு வந்து படித்தா ஒன்றும் புரியாத நேரத்தில் எங்கேயோ ஒரு செவத்தில் சாஞ்சுண்டு அரைகுறையாக தூங்கிடு அப்போ போகும் மந்திரேஷு மந்திரேஷுவா நினைக்கிற நீங்களும் இதே மாதிரி ஒரு மந்திரம் இருக்கு அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள் நேராய் பந்தாகனா அர்த்தம் வழின்னு அர்த்தம் இந்த கர்மங்களே பந்தாகனா காய்க்க வாச்சிக்க கர்மங்களே நீங்கள் உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு சிறந்த உபாயங்களாகும் ஏஷஹா வஹா பந்தாக பந்தாகனா என்ன அர்த்தம் வழிகள் இல்லை வழி பந்தாக பந்தான பந்தானஹ அப்படி சொல்லணும் பந்தாக ஏஷஹஹா வஹா பந்தா இதுவே உங்களுக்கு வழி எதுக்கு வழி இந்த கர்மா ஒழுங்காக பண்ணுங்க இதெல்லாம் பண்ணினா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படி சொல்லுகிறது நிறைய இப்படி தான் இருக்கு ஆனால் இதை நம்பி பண்ணினால் நிச்சயமாக பலன் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஸ்ரத்த கிருஷ்ண சொன்ன மாதிரி அளவு எவ்வளவோ அதுக்கு தகுந்த பலன் மந்திரே தீர்த்தே த்விஜே தேவே தெய்வக்யே பேஷஜே குரவ் யாதிருஷி பாவனாயஸ்ய சித்திர்பவதி தாதிருஷி மந்திரம் ஜபிக்கிற மந்திரம் நம்ம சொல்கிற மந்திரம் அற குளிக்கிறீர்த்தம் இந்த இடத்துல போய் இது வந்து புண்ணியமான தீர்த்தம் இது இது தட்சிணாமூர்த்தி சந்நிதி இருக்குது மூக்குக்கள்லாம் ஸ்நானம் பண்ணுற இடம் அப்படின்னு சொல்லி அந்த தீர்த்தத்தில் மரியாதை வச்சு நம்ம பண்ணினோம்னா அதுக்கு நம்பிக்கை இருக்குது அதில் பிரயோஜனம் கிடைக்கும் தீர்த்தம் புனிதமானதுன்னு மந்த்ரே தீர்த்தே த்விஜே பிராமணன் ஒழுங்காக பூஜை பண்ணுறான் இப்போ அவன் சொன்னால் பலிக்கும் அவன் பூஜை பண்ணுறது நல்லதுன்னு சொல்லி அந்த மாதிரி அவன்கிட்ட நம்பிக்கை வைக்கிறது பிராமணங்கிட்ட வேதம் சொல்கிற பிராமணங்கிட்ட திஜே தேவே கடவுள்கிட்ட தக்ஷணாமூர்த்தி பேசும் தெய்வம் அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு பாவனை இருந்தால் அவர் அனுகிரகம் பண்ணுவார் த்விஜே தேவே ஜோசியர் ஜோதிஷர் சொல்கிறார் இந்த உனக்கு எல்லாம் இந்த கிரகங்கள்லாம் இப்படி இருக்குது இதெல்லாம் நீ இந்த பரிகாரம் பண்ணால் அது சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னதை நம்பி ஒன்றும் சொல்லப்போகிறது இல்லை திருவண்ணாமலையே பௌர்ணமிக்கு பௌர்ணமி பன்னெண்டு மாதம் சுற்றிட்டு வாங்க அப்படி தான் சொல்லணும் அப்படி சொன்னால் நல்ல ஜோசியர் அதனால் இல்லை அதெல்லாம் மாறி பண்ணாலும் அவர்கிட்ட நம்பிக்கை ஜோசியர்கிட்ட நம்பிக்கை வைக்கிறது வைத்தியர் நமக்கு மருந்து தர்ற வைத்தியர் நிஜமாக சரியாகாமல் டாக்டர் நிச்சயமாக ஆமாம் நிச்சயமாக நிறைய பேர் கொடுத்து பார்த்துருக்கேன் சரியாயித்தான் இருக்குது உமக்கு எப்படியோ தெரியாது இருந்தாலும் உமக்கும் கொடுத்து பார்க்க அவர் சொல்கிறத நாம் நம்பணும் அப்புறம் நான் சொல்கிறேன் குரவ் குரு கிட்டையும் நம்பிக்கை பலிக்கும் போய் நீங்க நசித்திடல் வேண்டும் அண்ணாய் என் பாவம் நிச்சயமா போகுங்க பாட்டை பாடணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதம் ஜெகத் ஸ்ரத்தை இல்லைன்னா ஸ்ரத்தாங் காமசிய மாதரம் எவ்வளோ தூரத்துக்கு நம்பிக்கையோடு செய்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு ப இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கோ வந்து ரெண்டாயிரத்தி நான் இந்த கதையை பேசுகிறது ஆயிரத்தி கொஞ்சம் நாளாக இப்போது இந்த டூ தௌசண்ட் ஒன்னில் வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு மாசு வருஷம் முழுக்க செலவுக்கு நான் பணம் தந்து விடுறேன் இந்த ஹாங்காங் விஸ்வநாதன் இருக்கிற ஆசிரமத்தை நடத்துகிறதுக்கு நீங்கள் வருஷத்துக்கு எவ்வளோ செலவாக அதை நான் கொடுத்து விடுறேன் சொன்னார் அப்போ உடனே நான் ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஹோமம் பண்ணேன் அது வந்து இந்த மகாகணபதி அந்த சகசிர மோதக்க கணபதி ஹோமம் அப்புறம் இந்த ஸ்ரீசூக்த ஹோமம் புருஷசூக்தோமம் இப்போ வருஷா வருஷம் பண்ணிகிட்டு இருக்கும் அந்த கர்மாவுக்கு பலன் இருந்துகிட்டே இருக்குது நம்பிக்கை தான் பலன் அந்த கர்மா பலனில் என்னெல்லாம் அனுபவிக்கிறோங்கிறது வேறு விஷயம் ஆ கர்மாவுக்கு பலன் நிச்சயமாக இருக்குது இங்கெல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கும் இங்கே நடக்கிற ஒரு ஒரு எத்தனை பேர் இங்கே வரவங்களேன்னா இப்போ கவனிக்க ஒரு இன்டர்வியூ பண்ணி பாருங்கள் தெரியும் எவ்வளோ இங்கே வந்து நெய் விளக்கு வச்சுட்டு போனால் சர்வ காரியமும் சரியாக போயிடும் எல்லாம் நடக்கிறது ரொம்ப நல்லா நடக்குது திருஷ்ணாமூர்த்தி எவ்வளோ வரப்பிரசாதம் இப்படி சொல்கிறவங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க அவங்க சொல்கிறத கேட்டால் நமக்கே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ சக்தி இங்கே இருக்கான்னு அப்போ அவ்வளோ தூரத்துக்கு ஜனங்களுக்கு ஸ்ரத்தா பக்தினால பிரயோஜனம் அதனால் இது என்ன சொல்கிறது இந்த மந்திரம் சொல்லிட்டு என்ன முதல் வழியை விட்டுட்டேன் நான் சத்தியம் வேணும் தான் விட்டேன் இந்த இடத்துல சத்தியம் வேற அர்த்தம்னா பஞ்சபூதம் ஒரு இடத்துக்கு சத்தியம்னா இப்ப சத்தியம்னா என்ன அர்த்தம் பரமார்த்தாமி சொல்றபிள் என்ன ட்ரஸ்ட் என்ன அப்புறம் என்ன சொல்ற இது வந்து சத்தியம் கர்மம் குடுக்கத்தான் கர்ம ஒரு கண்டிஷன் ஒழுங்க காலம்பர சந்தியாவத சாயங்காலம் பண்ணலாமான்னு கேட்டா என்ன சொல்றது இலம்புரம் சந்தியாவந்தனத்தை சாயங்காலம் பண்ணலாமான்னு கேட்குறானே ஏன் காலம்புற சாப்பாட்டை ராத்திரி சாப்பிடலாமான்னு கேட்க முடியாது அது கேட்க மாட்டேன் சந்தியாவந்தனத்தை வேணா போஸ்டோன் பண்ணும் அப்போ அதெல்லாம் நியத்தம் ஆச்சரத்தை இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி வச்சு நீங்க இந்த கர்மா பண்ணினா ஒழுங்கா பண்ணணும் அதுலேயும் பலனை விரும்பி பண்ணினா ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணி பலனை விரும்பி பண்ணினா ஒழுங்காக கவனமாக பண்ணணும் பலனை விரும்பாமல் பண்ணினா ஒருவேளை கவனக்குறைவாக தவறு செஞ்சால் ஒன்றும் ஆகாதுன்னு கீதையில் கிருஷ்ண நே பிரமாத வசா ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க பலனை விரும்பி பண்ணினவன் தான் பலனை விரும்பாமல் பண்ண முடியும் இல்லையா இது புரியுறதில்ல இது ஒன்று சந்தேகம் இல்லை எடுத்த உடனே பலனை விரும்பாமல் ஒருத்தர் ஆரம்பிப்பானா பலனை விரும்பி பண்ணினவன் தான் பலனை விரும்பாமல் பண்ண ஆரம்பிப்பான் அப்போ பலனை விரும்பி பண்ணின காலத்தில் ஒழுங்காக பண்ணியிருப்பானா மாட்டானா பண்ணியிருக்கணும் பலனை விரும்பி பண்ணின காலத்தில் ஒழுங்காக பண்ணினாத்தான் பலன் கிடைச்சிருக்கும் அப்போ ஒழுங்காக பண்ணி பலன் கிடைச்சவன் தப்பாக பண்ண முடியுமோ பலனை விரும்பாமல் பண்ணுற போது நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஹேபிட் பழகியாச்சுன்னு சொன்னால் தப்பாக பண்ண முடியாது இப்போ நம்மளால தப்பாக பேச முடியாது சரியாகவே சொல்லி பழகிட்டோம்னா தப்பா பண்ணுறதுக்கு நம்மளால முடியாது வேத தப்பா சொல்ல சொல்லுங்க பாப்போம் படிக்காதான் தப்பா சொல்ல முடியும் படித்தவனால தப்பா சொல்ல முடியாது சொரத்தை எல்லாம் மாற்றி தார்மாரமா சொல்ல முடியுமா இப்போ முடியவே முடியாது அது ரிஜிஸ்டர் ஆயிடுது மகிமை அதனால வந்து தப்பா பண்ண முடியாது அதையும் புரிஞ்சுங்க பலனை விரும்பி பண்ணினவன் தான் பலனை விரும்பாம பண்ண போறதுனால பலனை விரும்பி பண்ணின காலத்தில் முறையா பண்ணி காரணத்தினால பலனை விரும்பாமல் பண்ணுற போது முறை தவறி பண்ணுறதுக்கு வாய்ப்பு மிக மிக மிக குறைவு ஆனால் உபச்சாரமாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு அதில் வந்து ஏதாவது தோஷம் வந்ததுன்னா அந்த பலனை அஃபெக்ட் பண்ணும் கொடுக்காது இவன் பலனையே விரும்பாமல் பண்ணுறதுனால தோஷம் வந்தா பலன் அஃபெக்ட் ஆனா என்ன வந்தா என்ன அதில் இல்லையே அதனால் பலன் அஃபெக்ட் ஆக அதுக்கு பதிலாக இங்கே என்னாகும்னா இங்கே பலனை அஃபெக்ட் ஆனாலும் சக்சஸ் தான் பலன் ஃபெயிலியர் ஆனாலும் சக்சஸ் தான் கர்ம நிஷ்காம தர்ம அனுஷ்டானம் கர்மயோகத்தில் அதை புரிஞ்சுக்கணும் சத்தியங்கிற தத்து ஏதத்து சத்தியம் அது இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப சத்தியம் நிச்சயம் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது நிச்சயமாக ஃபலன் கொடுத்தே தீரும் ஏன ஏன சரீரேன எத் எத் கர்ம கரோதியஹா தேன தேன சரீரேன தத்தத் ஃபலம் அஸ்நுத்தே எந்தெந்த உறுப்புகளால் நீ என்னென்ன கர்மா பண்ணுறியோ அந்தந்த உறுப்புகளால் அந்தந்த கர்மஃபலனை அனுபவிச்சே தீருவாய் சந்தேகமே இல்லை ஆக வினது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் கர்ம பலனை தீரும் அப்படின்னு அர்த்தம் ஆக இந்த மந்திரம் முதல்ல என்ன பண்ணியிருக்கு இந்த மந்திரத்தோட விஷயம் என்ன யாரெல்லாம் கர்ம பலனை விரும்புகிறீர்களோ அவர்களெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மத்தை முறையாக கடைபிடியுங்கள் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் இன்பங்களை நுகருவதற்கு வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மங்கள் உற்ற உபாயமாகும் வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மங்கள் நிச்சயம் பலனை தரும் பலனை தரும் பலனை தரும் என்று சொல்லி இந்த மந்திரத்தை நிறைவு செய்கிறோம் அதுதான் இனி அடுத்த மந்திரம் சரிவாஜ்வந்தே ஆதியே ஹியர்ச்சி சரி ஹவிய இப்போ சுருக்கமா இந்த கர்மத்தை பத்தி கொஞ்சம் உபனிஷத் பேசுகிறது உபனிஷத்துக்கு ஞாபகம் பராவித்யாவதா உபதேசிக்கிறது நோக்கம் ஆனா அவர் என்ன சொன்னார் வேதித்தவியே மறந்துடக்கூடாது ரெண்டு வித்தியையும் தெரிஞ்சிருக்கணும் அதனால தான் நம்ம கடவுளுடைய திருவடி இருக்கு பாருங்களோ பகவானுடைய திருவடி என்ன ஒரு திருவடி அபராவித்யா இன்னொரு திருவடி பராவித்யா அதனால தான் ரெண்டே ரெண்டு திருவடி தான் இருக்கு எப்போவுமே பாதங்கள் ரெண்டு தான் எல்லா சுவாமிக்கும் எத்தனை தலை இருந்தாலும் எத்தனை கை இருந்தாலும் கால் ரெண்டு தான் அதாவது இந்த அபராவித்யா பராவித்யா ரூபமான வேதங்கள் தான் இறைவனுடைய பல்வேறு தன்மை சிறப்புடைய தன்மைகளெல்லாம் தாங்கி கொண்டிருக்கிறது அதுதான் அதனுடைய தாற்பயம் இப்போ என்ன சொல்கிறாருன்னா இந்த ஹோமம் எல்லாம் பண்ணுறபோது கவனமாக பண்ணணும் கான்சன்ட்ரேட்டடாக பண்ணணும் சும்மா ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது போஸ்வாகா போஸ்வாகா சுகா ஸ்வாஹா போடுற ஏன்னா ஸ்ரத்தை இல்லைன்னா அவ்வளோதான் அவர் சொல்கிறார் ஒருத்தர் சொல்கிறார் ஒரு பாரு சாமியார் அவருக்கு கர்மானா என்ன உபனிஷத்துனா என்னென்னு தெரியாது சாமியார் ஒரு சாமியார் நான் க கேட்டிருக்கேன் அவருக்கு வந்து சாஸ்திரமே தெரியாது அவர் நல்லவர் நல்லவர் சாஸ்திரமே தெரியாதுன்னு தெரியாது அவர் சொல்கிறார் இந்தமாதிரி நீ நெய் ஊற்று நான் குச்சி போடுறேன்னா நீ நெய் ஊற்று நான் குச்சி போடுறேன்னா நான் வேறு இந்த குரூப் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் நான் பிறந்ததுலேருந்து இதையே பார்த்தவன் இவன் குச்சி போடு நெய் ஊற்றணுன்னு எனக்கு என்னமோ தலையில் இந்த ஸ்லேட்டில் வந்து பிளேடை வச்சு திறந்தேன் எப்படி இருக்கும் அது மாதிரி குச்சிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டோம் நீ வந்து நான் வந்து ஆஜ்யம் நீ ஆஜ்யம் பார்த்துக்கோ நான் சமைத்த பண்ணிக்கிறேன் நான் சமைத்த ஹோமம் பண்ணுறேன் நீ ஆஜ்யம் பண்ணு அப்படி தான் சொல்லுவோம் அப்படி பழக்கம் பிறந்ததுலேருந்து அதே காதில் கேட்டுருக்கோம் இவன் குச்சி போடும் நெய் விடுறேன் அவனுக்கு தெரிஞ்ச பாஷையெல்லாம் சொல்கிறார் அவர் அவருக்குறும் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாளும் இரண்டு வேளை தினந்தோறும் பண்ணக்கூடிய கற்று ஆங்கு எரி ஓம்புதல் இவர் சொல்றார் சேக்கிழார் சொல்றார் திருநாவுக்கரசனாயனாருடைய ரொம்ப அத்தியந்த பக்தரியார் அப்பூதியடிகள் அப்பூதியடிகள் பிராமணன் திருநாவுக்கரசர் வேளாளர் அப்பூதியடிகள் வந்து அவர் அப்பூதியடிகள் திருநாவுக்கரசர் பேராலேயே எல்லா தர்மங்களையும் பண்ணுறார் வீட்டில எல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் திருநாவுக்கரசன் பேர் வச்சிருக்கார் திருநாவுக்கரசருக்கு சம்ஸ்கிருதத்தில் பேர் வாகீசர் வாக் ஈஷா வாகீசருங்கிறதான் சம்ஸ்கிருத பேர் தமிழில் திருநாவுக்கரசர் நாவுக்கரசர் திருநாவுக்கரசர் அப்போ அவர் சொல்கிறார் அப்பர் சுவாமிய பாட்டிலே இருக்குங்கிறாங்க அதான் அங்கே தான் அதாவது கலி மெலியச்செய்யும் அழலோம்பும் அப்பூதி கலி மெலியச் செய்யும் அப்பூதி அழல்னா என்னது அக்னி அந்த கலியே போயிடும் கலி பகவான் பக்கத்திலே வர முடியாது இப்போ இந்த உங்களுக்கே இந்த நடக்கிற ரொட்டினை பார்த்தா களி உள்ள நுழைய முடியுமா இந்த ரொட்டின்னு ஒழுங்கா நடந்ததுன்னா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒழுங்கா நடந்தா களி இதுக்குள்ள நுழையுமோ தூரத்திலேயே நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடும் கலினா கலகம் வர முடியாது அழலோம்பும் அப்போதி அதுக்கு இங்க ஒரு கர்மா எடுத்துருக்கு அக்னிஹோத்திர கர்மாவை எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஒரு சாம்பிளுக்காக அது என்ன பண்ணணும் நியத்தம் ஆச்சாரத்தான்னு சொல்லிட்டார் முதல் மந்திரத்துல இங்க என்ன சொல்றாரு ஆஜபாகவு அந்தரேன ஆகுதீகி பிரதிபாதையே இந்த நெய்யை விடுறது கவனமாக விடணுங்கிற சும்மா கண்ட கண்ட இடத்துல எல்லாம் விடப்படாது அந்த அக்னி ஹோம குண்டம் அளவல்லாம் எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு ஸ்கொயராக இருக்கிறது வர்த்த வட்டமாக இருக்கிறது செமி ஸ்கொயர் செமி சர்க்கிள் எல்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் கணக்கு இருக்கு அளவெல்லாம் இருக்கு செங்கலுக்கு கணக்கு இருக்கு எல்லாத்தையும் வச்சு கரெக்டாக பண்ணி அந்த குண்டத்தில் அக்னியை எப்படி உற்பத்தி பண்ணணும் அதுக்கு எப்படி பூஜை பண்ணணும் எல்லாம் வந்து முறையான ரொம்ப ரொம்ப சிஸ்டமேட்டிக் ரிச்சுவல் அதில் வந்து நெய்யை விடுற போது எப்படி விடணும்னு இந்த மந்திரம் சொல்லி கொடுக்குறது ஆஜ்யபாகவ் வடக்கு தெற்குக்கு நடுப்புற சங்கராச்சாரிய சுரர் ஆவாபஸ்தானே ஒரு கணக்கு இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் இல்லை சொல்லி வைக்கிறேன் அந்த அக்னியை வந்து இப்படி பண்றோம் இப்படி பண்ண சொல்லுவாங்க இப்படி ஹோம் மண்ணு அக்னேயே ஸ்வாகா இப்படி கிராஸாக பண்ணு பண்ணு அப்புறம் இப்படி பண்ணு இப்படி சோமாயஸ்வாகா இப்படி பண்ணு அப்புறம் அந்த மூலையில் இப்படி மேலே இந்த பக்கத்தில் விடு இந்திராயஸ்வாகா அப்புறம் இங்கே வாயவே ஸ்வாகா பார்த்து பார்த்து விடு ஹோமம் பண்ணுறபோது நெய்ப்பாத்திரத்தை எடுது கையால் தொற்றுண்டே இருக்கணும் நெய்ப்பாத்திரத்தை தொடாமல் பண்ணக்கூடாது சாப்பிட்ற போதே போஜன பாத்திரத்தை தொற்றுந்தான் சாப்பிடணுன்ருக்கு அது மாதிரி அது வந்து அக்னிஹோத்திரம் பிராணாக்னிஹோத்திரம் சாப்பிட்ற போது இந்த இடதுகையால் தட்டை இப்படி தொட்டுட்டே இருக்கணும் பாத்திரத்தை இப்படி தொட்டுன்னு சாப்பிட்டு அதெல்லாம் முறை இருக்குது பிராணாயசா பாராயசா இப்படி வந்து இப்படி தொட்டுப்பட்டு யசாசுகம் மௌனேன போக்தவ்யம் அப்போ இந்த ஆகுதி பண்ணுற போது கவனித்து பண்ணணும் ஆஜிய பாகம்னே பேர் இந்தந்த இடத்துல தான் இந்த அக்னியில் வந்து இது ஆஜிய பாகத்தில் பண்ணுறா ஆஜ்யபாகத்தை விட்டு எங்கேயோ பண்ணாது இங்கே விட்டால் நான் ஹோமத்துக்கு சரி அங்கே விட்டால் செய்ய சுடுறதுங்கண்ணா அப்படின்னா பூஜை சுட்டா விடு அந்தந்த இடத்துல அது விடணும் ஆஜபாகவ் ஆஜ்யபாகா வந்தரேன ஆகுதீகி ஆகு தீஹினா எல்லா ஆகுதியையும் எந்தெந்த ஸ்தானத்தில் எந்தெந்த ஆஜ்யபாகத்தை அதுக்குள்ள தேவதைகள் உட்கார்ந்துருக்கு பாவனை அதனால் அது விடணும் அப்படின்னார் சரி ஆஜபாக அந்தரேன ஆகுதி பிரதிப்பாதையே ஆகுதிகளை எல்லாம் கொடுக்கணும் அது ஒரு கண்டிஷன் ததான்னு இருக்குது ததான அப்பொழுது அப்பொழுது அப்பொழுது எங்கெங்கு நெய் விட வேண்டுமோ அங்கங்கு முறையாக இடைப்பட்ட பகுதியில் விட வேண்டிய நெய்யை ஆகுதிகளை ஆகுதினா இது வெறும் நெய் மாத்திரம் இல்லை தயிரை விட வேண்டியிருக்கும் பொறி போட வேண்டியிருக்கும் என்னெல்லாம் லாஜயிர் ஜுஹோதி ப்ரிசு கயிறு ஜுகோதி இல்ல அந்தந்த திரவியங்கள்லாம் சொல்லி இருக்கு அந்தந்த திரவியங்களால் அது ஹோமம் பண்ண வேண்டியிருக்கும் எப்போனா அப்பொழுது பண்ணணும்னா அப்பொழுதுனா எப்பொழுது அப்படின்னா அர்ச்சிஹி லேலாயத்தை அர்ச்சினா என்ன அர்த்தம் ஜுவாலைன்னு அர்த்தம் லேலாயத்தை ஆடுகிறதோன்னு அர்த்தம் எப்ப ஜுவலை ஆடுறதோ அப்பப்பண்ணுன்னு அர்த்தம் வெறுமனே வந்து ஜுவாலையே இல்லாமல் ஹோமம் பண்ணாதே சாஸ்திரத்தில் வீணா போற பலனுக்கெல்லாம் இப்போ இந்த சத்தியம்ங்கிற வார்த்தைக்கு சொல்ல வந்துட்டேன் அமோகம்னு அர்த்தம் சத்தியம்னா என்ன அர்த்தம் அமோகம் வீண் போகாதுன்னு அர்த்தம் சத்தியங்கிற ததே சத்தியம் இருக்கு இல்லையா அதுக்கு இன்னொரு அர்த்தம் அமோகம் வீண் போகாது கர்மா ஒரு நாளும் வீண் போகாது இதுவும் இந்த அர்ச்சகின்னு சொன்னால் அந்த அக்னி ஜுவாலை அந்த ஜுவாலையானது லேலாயத்தேன்னு அர்த்தம் அசைந்து ஆடும் பொழுது அந்த அக்னி ஜுவாலையானது அசைந்து ஆடுகிற பொழுது ஆகுதீகி பிரதி ஆஜ்ய பாகவ் அந்தரேன ஆகுதீஹி பிரதிபா அர்த்தம் பூர்வார்த்தையோஹோ அர்த்தயோஹோ மத்தியே ஆஜ்ய பாகவ் அந்தரேனா ரெண்டு இடத்துக்கு இடைப்பட்ட இடத்துலேனு அர்த்தம் அதில் ஆஜ்ய பாகம்னால் எங்கே ஆஜ்யபாகம் சொல்லியிருக்கோன்னு நான் ரிச்சுவலாம் ரொம்ப பேசினா அது பெரிய டாபிக் ஆகிடும் சரி என் அர்ச்சகி லேலாயத்தேன்னு சொன்னீங்களே என்னென்னா சமித்தே ஹவ்யவாகனே இந்த அக்னிக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா ஹவ்யவாகன்னு பேர் ஹவ்யவாக இந்த அக்னியை வந்து ஹவ்யவாகஹான்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில் கவ்யவாகன்னு இன்னொன்று இருக்குது ஹவ்யவாக கவ்யவாக ஹவ்யம்னா ஹவிஸ் வாகஹான வகத்தி இப்போதான் சத்யவாக படித்தோம் அதே மாதிரி ஹவ்யம் வகத்தின்னு அந்த அர்த்தம் ஹவிசை எடுத்துட்டு போகிறான்னு அர்த்தம் அவர் என்ன பண்ணுவார்னா இவர் தான் கொரியர் சர்வீஸ் பண்ணுறார் அக்னி பகவான் தான் கொரியர் சர்வீஸ் இவர் தான் ஒண்டர்ஃபுல் கொரியர் கொடுத்தா உடனே கொண்டு கரெக்டாக நீங்கள் சரியான நேரத்தில் கொடுத்தா சரியான நேரத்தில் போய் சேர்த்துடுவார் அதனால் நீங்கள் வந்து அக்னேயே ஸ்வாகா அப்படின்னு போட்டு தாம் பாக்கெட்டில் ஓ இது எனக்கு அப்படின்னு சொல்லி தாம் பாக்கெட்டில் போட்டுருவார் வாயவே வாயுட்ட கொண்டு கொடுத்துட்டு வந்துடுவார் இல்லை ஹவ்யம் வகதி அக்னிம் தூதம் பிரினிமஹே ஹோதாரம் விஸ்வவே தசம் தூதம் பிரணீமஹே இவர் இவர் மூலமாத்தான் எல்லாத்துக்கும் விஷ்ணுவே ஸ்வாஹா விஷ்ணுவை கொண்டே கொடுத்துருவார் நமோ ருத்ராய பசுபதையே ஸ்வாஹா ருத்ராய பசுபதையே இதன் நம்ம சொன்னால் ருத்ரன்ட்ட கொண்டே கொடுத்துருவார் ஆகா அக்னி மூலமாகத்தான் எல்லா தேவதைகளுக்கும் கொடுக்கணும் இப்போ நீங்கள் வந்து இங்கே எதா கொடுக்கணும்னா என் மூலமாக தான் இங்கே இருக்கணும்னு கொடுக்கணும்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க கூட நீங்களாக போய் எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா அவர் கடைசியில் எல்லோரும் நம்ம எங்களை கெடுத்துடுவாங்க ஆகையினால் நீங்கள் என்ன பண்ணணும்னா எதாக இருந்தாலும் இங்கே யாருக்காவது எதா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என் மூலமாக கொடுங்கோ ஆஃபீஸ் மூலமாக கொடுங்கோன்னு சொல்லுவோம் ஏன்னா அது முறை இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்கா அவருக்கு போயிடக்கூடாதுன்னு பொறாமை இல்லை இங்கே ஒரு சிஸ்டம் இருக்கணும் முறையாக இருக்கு முறையாக இருக்கணுங்கிறதுக்கா ஆனால் இது வேதத்தில் என்னென்னா எல்லாம் அக்னி அக்னி முகாவை தேவா ஆஹா ஒரு வாக்கியம் அக்னி தேவா ஆஹா தேவர்களுக்கு முகம் அக்னி இப்போ அக்னி வழியாக தான் பண்ணணும் இப்போதானே எந்த வழிபாடு பண்ணாலும் ஹோமம் பண்ணாமல் கிடையாது அடுத்த மாதம் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த ஜபம் பண்ணுற போது முந்நூற்றி ஜபம் பண்ணுற போது முந்நூற்றி முப்பத்தி ஒருத்தர் கொடுப்பார் அதுவும் நடக்கும் சைமல்டேனியஸாக நம்ம பாட்டுக்கு ஜபம் பண்ணிட்டுருப்போம் ஒருத்தர் மாத்திரம் ஸ்வஹாவோட இன்னொரு ஸ்வஹா சேர்த்துக்கணும் இல்லை ஓம் நமோ பகவத்தை தஷிணாமூர்த்தையே மஹியம் மேதாம் பிரஜாம் பிரயச்ச ஸ்வாஹா ஸ்வாஹா இப்படி பண்ணணும் அவர் அதை சேர்த்துப்பார் நம்ம பிரயச்ச ஸ்வஹாவின்னு நிறுத்தி போகுது ஸ்வஹாவோட இன்னொரு ஸ்வஹா சேர்த்து தான் தான் ஹோமத்துக்கு சரி வரும் இது மந்திரஸ்வாகா வேறு ஹோமஸ்வாகா வேறு அதில் ஹவ்யவாகனே ஹவ்யவாகனேனான்னு அர்த்தம் அக்னவுன்னு அர்த்தம் ஹவ்யவாகனே ஈக்குவல் டு அக்னௌ அக்னியில் அப்படின்னு அர்த்தம் அக்னி எப்படி இருக்கணும் சும்மா வரட்டியை போட்டு கொஞ்சம் புகையை விட்டு கண்ணை தேய்ச்சிண்டு அப்படின்லாம் இருக்கக்கூடாது சமித் பேக்யவாகனே நல்லா நல்ல கிண்டில்டு நல்லா தூண்டி விட்டு இந்த ஹோமக்குழல்னு ஒன்று இருக்குது இந்த விசிறியில் வீசக்கூடாதுன்னு சாஸ்திரத்தில் இருக்குது ஆனால் நம்ம அதெல்லாம் இப்போ ஃபாலோ பண்ணுறது இல்லை எல்லா வார்த்தையாரும் விசிறி வச்சுட்டு வீசிடலாம் ஏதோ பெரிய இந்த மட்டும்தான் எடுக்கிறதே சந்தோஷப்படும் அந்த ஹோமக் குழல்னு ஒன்று இருக்குது இருக்கும் வீட்டில் எல்லாம் உண்டு இப்போலாம் எங்கே இருக்கிறது தெரியல அந்த ஹோம்ஒர்க் குழாயை எப்படி அது ஊதுறதுக்கு ஒரு கலை அது வாயில் எச்சல் வரக்கூடாது ஊதும் மெதுவாக ஊதணும் அது ஊதுகிற போது மனசுக்குள்ளே மந்திரங்களை சிந்தனை பண்ணணும் சும்மா ஊதுகிற போதே என்னாச்சோ ஃபோன் அடிச்சுதான் இல்லையா தெரியலேண்ணா ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு எவனும் எடுக்க மாட்டேங்கிறானே அதுக்கு தான் இதெல்லாம் தலையை சுற்றி சைலண்ட் மோட்டில் வச்சு இல்லாட்டி ஆஃப் பண்ணி வச்சுடணும் ஆ சமித்தே ஹவ்ய வாகனே நல்லா கிண்டில் பண்ணது நன்றாக தூண்டப்பட்ட அக் கிரீல் அஜ்வாலையெல்லாம் நல்லா வந்துட்டு இருக்கிற போது ஜுவாலையில் ஹோமம் பண்ணும் சாஸ்திரத்தில் ஒரு பழக்கமே உண்டு பிரயோஜனம் இல்லாத காரியத்துக்கு பேர் பஸ்மஹோமம் பண்ணுறான் வாங்கும் சாம்பலில் ஹோமம் பண்ணால் என்ன பிரயோஜனம் அது மாதிரி பிரயோஜனம் இல்லாத காரியத்தை பண்ணினா அதுக்கு பஸ்மஹோமம் சகா பஸ்மன்னேவ ஜுகோதி பாகவத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது எவன் ஒருவன் கடவுளை விக்கிரகத்தில் மட்டுமே இருக்கிறது என்று எண்ணி வழிபடுகிறானோ அவன் சாம்பலில் ஹோமம் செய்தவனாகிறான் ஒரு வாக்கியமே இருக்கு பாகவதத்தில் இருக்கு கிருஷ்ணரை வர்ணிக்கிற பாகவதத்தில் இருக்கு அவர்தான் சொல்கிறார் இல்லையா மானுஷீம் தனுமாஸ்ரிதம் அவஜானந்தி மாம் மூடாகா மனுஷீம் தனுமாஸ்ரிதம் ஆக வடிவமாக நினச்சா அதுக்கு ஹோமம் வந்து சாம்பலில் பண்ணுற ஹோமம்னு சொல்லுகிறது இங்கே வந்து இதை ஒழுங்காக பண்ணணும் இது என்னன்னா இது ஒரு கண்டிஷன் அக்னிஹோத்திர கர்மா காலையிலையும் சாயங்காலம் கொஞ்சம் சின்ன ரெண்டு ஆகுதி தான் அதை ஒழுங்காக பண்ணுன்னு சொல்லுகிறது சரி இதை இன்னும் விளக்கி சொல்லுகிறது அடுத்த மந்திரம் மேலும் கர்மாவனுடைய கண்டிஷன் இது என்ன தெரியும்னா இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தெரியும் அவ்வளோ இதாக முடியாது நம்ம அனுபவிக்கிற பலனை அனுபவிக்கணும்னா கர்மா கடைசியில் சங்கராச்சாரியன் சொல்ல போகிறார் ஆயாச மாத்தம் பலம் அப்படிங்க போற கடைசியில் என்னென்னா இப்படினா சிரமப்பட்டது தான் மிச்சம் என்ன சிரமப்பட்டதுனால என்ன மிச்சம் சிரமப்பட வேண்டியது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சிரமப்பட்டோம் அப்படின்னு புரிய எஸ்யா கிரகோத்திரம் அதர்ஷம் அபௌர்ணமாசம் அச்சா अवैश्वदेवं अविधिनाहुतं अहुत अवैश्वेव यस्य अग्निहोत्रं लोका योत्र अब यार या अग्निहोत्रन இந்த அக்னிஹோத்திரம்ங்கிறது இப்போ ஒரு பாப்புலர் ஆகிடுது எல்லாரும் அக்னிஹோத்திரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் வந்து உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகணும்னா அக்னிஹோத்திரம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அக்னிஹோத்திரத்துக்கு என்னெல்லாமல் அர்த்தம் இப்போ புதுசாக வந்துவிடுத்து அக்னிஹோத்திரம்னா அக்னிக்கு பூஜைன்னு அர்த்தம் அக்னி பூஜைக்கு பேர் தான் அக்னிஹோத்திரம்னு பேர் அக்னிக்கு ஆகுதி பண்ணிக்கிறதுனால தன்னை காப்பாற்றிக்கிறதுன்னு பேர் த்ரம் இருக்குது ஹூவோட த்ரம் சேர்ந்துருக்கு ஹோத்திரம் அப்படின்னா என்ன சொன்னேன் இல்லையா சாஸ்திரம் நேத்திரம் அது மாதிரி திரம் அக்னிக்கு பூஜை பண்ணுவதன் மூலம் தன்னை பாதுகாத்துக் கொள்ள விரும்புகின்றவன் பாதுகாத்துக் கொள்ள விரும்புகிறோம் விரும்புகிற கர்மம் அக்னிஹோத்திரம் கர்ம இந்த அக்னிஹோத்திரம் கர்மா வந்து அது பண்றதுக்கு முறை இருக்கு இது வந்து பிரம்மச்சாரி பண்ணக்கூடாது வானப்பிரஸ்தன் கிடையாது நினைக்கிறேன் கிடையாது சன்னியாசி பக்கத்திலே அக்னியை பற்றி நினைக்கவே விடாது நினைக்கவே விடாதுன்னா என்ன அர்த்தம் அக்னி பூஜையை பற்றி பக்கத்துலே போடாது அதில் எதுன்னு ஒன்றும் போடக்கூடாது அக்னிக்குள்ளே எது போடுறதோ எதுவோ கிடையாது வந்து விடுறது தான் அக்னி பூஜையிலேருந்து விடுபடுறதுக்கு பேர் தான் சன்னியாசமே நிரக்னின்னு பேர் சன்னியாசிக்கு ஒரு பேரே அக்னி உபாசனையை விட்டவன் அப்படின்னு அர்த்தம் அக்னியை வந்து எங்கே வச்சிருக்கான்னு அக்னியை வந்து ஆத்மாவிலே சமாரோபணம் பண்ணிவிட்டான் அந்த சந்யாசம் பண்ணுற சடங்குல ஒரு சடங்கு என்னென்னா அக்னியை பூஜை பண்ணிவிட்டு அந்த அக்னியை அப்படியே கையால் இது பண்ணி அதை அப்படியே ஹிரதயத்தில் சேர்த்துக்கணும் நான் அக்னியை ஹிரதயத்தில் சேர்த்து விட்டேன் அக்னியை பாஹ்யமாக பூஜை பண்ண மாட்டேன் அவனுக்கு அக்னி எங்கே இருக்குன்னா ஞானமேவோ அக்னி நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாம் அதனால் வேதாந்த சாஸ்திரம்தான் அவனுக்கு பூனல் குடுமிங்கிறது என்னதுன்னா அந்த ஞானந்தான் குடுமி நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாம் பார் திருமூலர் அக்னி பூஜையே கிடையாது சன்னியாசி அக்னிக்கிட்ட போகக்கூடாது அக்னியில ஒன்றும் போடக்கூடாது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஃபாலோ பண்ணலன்னா சாஸ்திரத்தை ஒத்துக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது அக்ரிஹோத்திர கர்மா யார் பண்றதுன்னா கல்யாணம் ஆனவன் மனைவி இல்லாதவன் அக்ரிஹோத்திரம் பண்ண முடியாது அக்னிஹோத்திர கர்மாவில் கணவனுக்கு முடியலன்னா மனைவிக்கு ஹோமம் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்கு ஆகையினால அவளுக்கு மந்திரம் தெரியும் வாயத்திறக்காம சொல் மந்திரத்தை வாயத்திறந்து சொல்லாமல் போடணும் இவன் வாயத்திறந்து சொல்லி போடலாம் அவள் மந்திரம் சொல்லாமல் மனசுக்குள்ளே சொல்லிட்டு போடணும் வாயத்திறந்து சொல்லக்கூடாது இல்லை நிறைய விதிகள் அக்னி ஆதானம்னு ஒரு கர்மா இருக்குது விவாகம் ஆனத்துக்கு பிறகு அக்னியை உண்டு பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு கர்மா இருக்குது அந்த அக்னியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மனைவிக்கு அக்னியை வீட்டில் காப்பாற்றின் இருக்கணும் அந்த காலத்துலலாம் விக்கிர ஆராதனையே கிடையாது சில புராண சாஸ்திரங்கள்லாம் சொல்லுகிறது பிராமணனுக்கு அக்னி தான் தெய்வம் சூத்திரர்களுக்கு தான் விக்கிரக ஆராதனை அப்படி சொல்லியிருக்கு அதெல்லாம் இப்போ நம்ம நடைமுறையில் இல்லை எல்லாம் குழப்பி வச்சுருக்கோம் வேறு விஷயம் எப்படியோ பக்தியோடு இருக்கும் அது மட்டுமா கடவுள் காப்பாற்றின சாஸ்திரத்தில் அப்படி ஒரு வியவஸை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சாஸ்திரத்தில் சாஸ்திரத்தை நம்ம மட்டமாக பேசக்கூடாது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இல்லைங்கிறதுனால அது வந்து குறைச்சலாம் நம்ம பேசணும் நம்ம சௌரியத்துக்காக வேண்டிய அதெல்லாம் சரி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது அது அப்படி இருந்தது இந்த காலத்து முடியல இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஓகே அவ்வளோதான் அக்னிஹோத்திரம் அக்னிஹோத்திரத்துக்கு சில அந்த அக்னிஹோத்திர கர்மாவுக்கு அங்க கர்மாக்கள்லாம் இருக்குது அக்னிஹோத்திரம் அங்கி அங்க கர்மாக்கள்லாம் இதெல்லாம் அப்பப்போ பண்ணிகிட்டே இருக்கணும் இதெல்லாம் இங்கே சொல்லுகிறது அமாவாசை இன்றைக்கி பண்ண வேண்டியது பௌர்ணமி இன்னைக்கு பண்ண வேண்டியது சாதுர் மாசத்துக்கு பண்ண வேண்டியது அறுவடை காலத்தில் பண்ண வேண்டியது அதிதி பூஜையோடு பண்ண வேண்டியது நேரங்கட்ட நேரத்தில் பண்ணாமல் பண்ண வேண்டியது அப்புறம் வந்து முறைப்படி பண்ண வேண்டியது வைஸ்வதேவம் இல்லாமல் பண்ணுற அக்னிஹோத்திரம் இந்த அக்னிஹோத்திரம் பூர்ணமான பலனை கொடுக்கணும்னா இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணால் தான் அக்னிஹோத்திரம் பலனை கொடுக்கும் ஆ எல்லாரும் அக்னிஹோத்திரம் பண்ணுறதுன்னா அக்னிக்கு ஒன்று ரிச்சுவல் சும்மா வந்து ஒரு த தாமரை பாத்திரத்தில் இப்படி வச்சுக்கிறாங்க எருவாமூட்டையை போட்டு கொஞ்சம் நெய்யை விட்டு இதை விட்டு இதோ அந்த மந்திரத்தை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க அக்னியே சுவாஹா சோமாயே சுவா கொஞ்சம் தேவை போடுறாங்க அது அக்னிஹோத்திரமாக அது அதிர்ஷ்டபலம் இது திருஷ்டபலனுக்காக பண்ணிட்டுருக்காங்க ஆனால் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதுலாம் அதிர்ஷ்டம் திருஷ்டம் வந்து அவாந்தரம் அதிர்ஷ்டபலந்தான் முக்கியம் புரிகிறதோ அதிருஷ்டபலம் முக்கியம் திருஷ்டபலம் அவாந்தரஃபலம் இந்த அவாந்தரம் முக்கியம்னா என்னன்னு இப்போ கேட்காதிங்கோ அடுத்த க்ளாஸில் சொல்லுவேன் ஞாபகம் தான் சொல்லுவேன் ஓம் பதிரங்கிணுமேஜ்ராங்கை சுஷ்டு வாசேமேவி தா ஸ்வீனோஸி நூஷா விஷவே நோ அரிஷ்டேமி ஸ்வதி நோகஸ் ஓம் ஈஷரோ குருராத்மேதி மூர்பேதவி வோமபத் திணா மூத்த நம மூல்லாம் எங்கள்மோனி அருள் வா்த்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ஷா ஹரி ஓம் ஆதிகுருநஸ்வீ